ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தர்மசாஸ்திரம் சொல்லியபடி அபரகர்மாக்களை முறையாக எப்படி செய்து முடிக்கலாம் என்கிறத பார்த்துன்னு பையன் வெளிநாடுகளிலே இருக்கான் அவனால் உடனே கிளம்பி வர முடியல என்கிற நிலையில் அந்த பையனுக்கு தகவலை தெரிவிக்கணும் தெரிவித்ததும் அவன் முதல்ல ஒரு வவனம் செய்து கொண்டு தீட்டு காக்கணும் பத்து நாளைக்கு அந்த உதகதானத்தை செய்துண்டே வரணும் அதாவது திலதர்ப்பணம் அதை செய்துண்டே வரணும் தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது தேசாந்தரே ஸ்துரா ஷ்ருவா வி பிதவிபரியம் கிருவா து வப்பனம் த்வாகாந்தம் திலோதகம் என்று காண்பிக்கிறது அப்படி காதில் விழுந்ததிலிருந்து அவன் தீட்டு காக்க அவனுக்கு தீட்டு காலமான தினத்திலிருந்து கணக்கு அப்படி பத்து நாளைக்கு தீட்டு காத்து திரோதகத்தை செய்து திரும்பவும் வப்பனம் பண்ணிக்கணும் அதாவது பத்தாவது நாளைக்கு தீட்டு போகிறதுக்காக செய்யக்கூடியதான காரியம் இரண்டு ஒன்றும் வப்பனம் இரண்டாவது தர்ப்பணம் இது இரண்டுமே ஆசோஜம் போகிறதுக்காக தான் இதில் சிலர் விஷயத்தில் வப்பனம் மாத்திரம் இந்த உதகதானம் கிடையாது சில பேர் விஷயத்தில் வப்பனம் கிடையாது உதகதானம் மாத்திரம் உண்டு சில பேர் விஷயத்தில் வப்பனமும் உண்டு உதகதானமும் உண்டு அப்படி மூன்று விதமாக இருக்குது அதாவது இது விஷயமாக தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது பத்து நாள் தீட்டுக்காரராக இருக்கார் காலமானவர் தன்னை விட வயதில் மூத்தவர் அப்படி அப்படின்னு இருந்தால் பத்தாவது நாளைக்கு வப்பனம் செய்து கொண்டு அந்த உதகதானத்தை பண்ணணும் அதாவது வாசோதகம் திலோதக்கம் அதை பண்ணணும் காலமானவர் தன்னை விட வயதில் சிறியவர் என்று இருந்தால் வப்பனம் கிடையாது உதகதானம் மாத்திரம் செய்யணும் வாசோதகம் திலோதகம் மாத்திரம் செய்யணும் அதேபோல் சில பேர் விஷயத்தில் வப்பனம் மாற்றமுண்டோ இந்த உதகதானம் கிடையாது இது விஷயமாக சொல்கிற பொழுது ஏழு விஷயத்தில் சொல்லியிருக்கார் கங்காயாம் பாஸ்கரக்ஷேத்தே மாதாபித்திரோர் குரோர் மிருத்த ஆதானே சோமயே சர்பான் அப்படி வாபயேத் கெங்கா தீரத்துக்கு போனால் கட்டாயம் வப்பனம் செய்துக்கணும் பாஸ்கரக் கஷேத்திரே பாஸ்கரக் கஷேத்திரம் அப்படின்னு காவேரி தீரத்து தீரத்தில் உள்ள க்ஷேத்திரங்கள் ஸ்ரீரங்கத்தை மத்தியமமாக கொண்டு அதற்கு சுற்றி உள்ள க்ஷேத்திரங்களுக்கு பாஸ்கரக் க்ஷேத்திரம்னு பெயர் அங்கு வந்தால் வப்பனம் செய்துக்கணும் குருவுனுடைய விஷயத்தில் ஆரம்பிச்சி ஆரம்பிச்சிக்கிறதான ஆதானம் என்கிற கர்மாவில் சோமயாகத்திலே இந்த ஏழு விஷயத்தில் அவன் இன்னொரு தீட்சையில் இருந்தாலும் கூட வபனம் என்கிறது உண்டு கர்ப்பவான் அப்படி வாப்ப ஏத் அவன் கர்ப்பதீட்சையில் இருக்கான் அவனுடைய மனைவி கர்ப்பமாக இருந்தால் வபனம் செய்து கொள்ளக்கூடாது ஏன்னா அது ஒரு தீட்சை அதே போல வேறு தீட்சையில் இருந்தாலும் கூட வபனம் என்கிறது இந்த ஏழு விஷயத்திலே உண்டு அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதே போல பத்னி விஷயத்தில் மனைவி காலமானால் வயதில் சிறியவளாக இருந்தாலும் வப்பனம் தர்ப்பணம் இரண்டும் உண்டு மனைவி விஷயத்தில் தனிப்பட்ட முறையிலேயே காண்பிச்சிருக்க அப்படி இந்த முறையில் வப்பனம் உதகதானம் சொல்லியிருக்கு இந்த பொறுப்பெடுத்து கொண்டோ கர்மா பண்ணுறவன் நடுப்புற அமாவாசையோ மாசப்பிறப்போ வந்தால் அதை ஒட்டி அந்த கர்மாவை முடிச்சிடணும் அதாவது நாலு நாளைக்கு உள்ள அமாவாசையோ மாசப்பிறப்போ வந்தால் அமாவாசையை தாண்டிய பிறகு அல்லது மாசப்பரப்பு தாண்டிய பிறகு நித்திய விதியை ஆரம்பிக்கணும் இல்லை நாலு நாளைக்கு பின்னாடி தான் அமாவாசையோ மாசப்பிறப்போ வருது அப்படின்னா முதல்லையே ஆரம்பித்து அந்த அமாவாசையொட்டி அல்லது மாசப்பரப்பை ஒட்டி முடிச்சிடணும் அந்த கர்மாவை த்விச்சந்திரம் கூடாது அப்படின்னு காண்பிச்சிருக்கேன் தரிச சங்கிரமணம் வாபி தசாஹாந்தர்தா பவேத் தாவதே உத்தரம் தந்திரம் சமாப்பியம் இது நிச்சயா தரிசம்னா அமாவாஸ்யை சங்கிரமணம்னா மாசப்பிழப்பு இது இரண்டும் பத்து நாளுக்குள்ளே வந்தால் அதோடு அந்த நித்திய விதியை முடிக்கணும் அப்படின்னா நித்திய விதியில் எதை எதை முடிக்கணும் அப்படின்னா வாசோதகம் திலோதக்கம் பிண்டபலி பிரதானம் இதை மூணு இன்னொன்று பண்ணுறோம் ஏகோத்தரவிருத்தி ஸ்ராதம்னு ஒன்று பண்ணுறோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி அரிசி பொட்லத்தை வச்சு ஆமரூபமாக செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் அதை அன்னிக்கு தான் பண்ணணும் அதையும் முன்னாடி சேர்த்து முடிக்கக்கூடாது வாசோதகம் திலோதகம் பிண்டபலி பிரதானம் இதை மூணை மாத்திரம் செய்யணும் பாக்கிய அன்னிக்கு செய்துண்டே வரணும் திச்சந்த் சந்திரத்வஜே பலிர்ணைவ தேஜப் பிரேத்தசிய திருப்தயே எதி தத்யா த்விச்சந்திரே தூ தாது குலவினாசனம் அதாவது அமாவாசை அன்னைக்கு சந்திரோதயம் கிடையாது மறுநாளைக்கு புதுஷா சந்திரோதயம் ஆகிறது அப்படி த்விச்சிரம் என்கிறது கூடாது அமாவாசைக்கு முன்னாடி உள்ள சந்திரன் வேறு அமாவாசைக்கு பிறகு சந்திரோதயம்னு புதுஷாக ஆரம்பிக்கிறது இதற்கு பேர் அது கூடாது அதே போல் மாசப்பரப்பில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சூரியன் தாண்டி போகிறார் அந்த இரண்டு ராசி சம்பந்தம் இருக்கக்கூடாது நித்தி விதிக்கு அப்படின்னு இருக்கிறதுனால தான் முதல்லையே முடிக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இந்த முறையில் இதெல்லாம் செய்யணும் பையனுக்கு தகவல் சொல்லியும் பையன் உதகதானமோ எதுவுமோ செய்யாவிட்டாலும் அல்லது இங்கே இரண்டு நாளோடு நிறுத்திவிட்டு மேற்கொண்டு நித்திய விதிகளெல்லாம் செய்யாமல் இருந்தாலோ ஜாதிகள் தீட்டு மாற்றம் காக்கலாமே தவிர இந்த இந்த குழி தர்ப்பணம் என்கிறத ஞாத்திகள் செய்ய முடியாது கர்த்தா செய்யாமல் ஜாத்திகள் இந்த குழி தர்ப்பணத்தை செய்தால் குல விநாசனம் அவர்களுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் விட்டு போயிடும் குடும்பம் செதறிப்பிடும் அப்படின்னு அந்த அளவுக்கு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆகையினாலே தான் யாராவது ஒருவர் பொறுப்பெடுத்து கொண்டு இந்த கர்மாவை செய்துடணும் என்று வலியுறுத்தி சொல்வதற்கு இதுதான் காரணம் அப்படி பதினோரு நாள் வரைக்கும் செய்ய வேண்டியதை செய்து நிறுத்தணும் பிறகு அவன் பையன் எப்போ வரானோ அப்போ செய்யணும் அதற்கும் காலம் இருக்குது பதினோரு நாள் செய்து முடித்தா சின்ன ஞாதிகளுக்கு தீட்டும் முடிகிறது இந்த ஜீனுக்கு செய்ய வேண்டியதான குழிதர்ப்பணத்தையும் செய்துடுறதுனால இவர்களுக்கு முடிஞ்சு போய்டுறது அதற்கப்புறம் சுபகாரியங்களிலே இவர்களுக்கு அதிகாரம் வருது அந்த பையன் மேற்கொண்டு வந்து இந்த விஷயமாக என்ன செய்யணும் என்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்